வணக்கம் நற்றினைய தொள்ளாயிரத்தி அறுபத்தி சேவை ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக கோவையில் அறுபது பேருந்துகள் இயங்கவில்லை இதனால் தொழில்துறை முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது திருச்சியை அடுத்த மணப்பாறையில் கட்டுமான தொழிலாளர்கள் மணல் தட்டுப்பாட்டை நீக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதித்தது கடந்த ஆண்டு மற்ற மாநிலங்களில் வெளிநாட்டு முதலீடு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் தமிழகம் உள்ள முதலீட்டையும் பெற முடியாமல் ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் இழந்துள்ளது என ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார் மகப்பேறு மருத்துவம் சிறப்பான உன்னத நிலையை எட்டியுள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விலக்களிக்க வேண்டும் என்ற மனு இன்று விசாரணைக்கு வருகிறது இந்திய செய்திகள் திரையரங்கில் தேசிய கீதம் கட்டாயம் இசைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை தற்போதைக்கு வாபஸ் பெற வேண்டும் என்ற மத்திய அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது மறு உத்தரவு வரும் திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுவது கட்டாயமில்லை இணையவழி அச்சுறுத்தல்களுக்கு காவல்துறையினர் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தில் சீன ராணுவம் சாலை அமைக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதாக ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் முதன்முறையாக இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து ஒரு லட்சத்து எழுபத்தை ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளனர் கோரப்பூர் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் குழந்தைகள் உயிரிழந்தது சம்பந்தமான கோப்புகள் தீயில் எரிந்துவிட்டது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் ரயில் நிலையம் என மும்பை மாதுங்கா ரயில்வே ஸ்டேஷன் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது ஏர் இண்டியா நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் அறிவிப்பு ஆறு முதல் எட்டு மாதங்களில் வெளியாகும் என விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சஹாரா பாலைவனத்தில் கொட்டும் பனிப்பொழிவு சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவை விட்டு வெளியேற வலியுறுத்தும் விதிமுறை மாற்றங்கள் செய்யப்பட மாட்டாது என்று அமெரிக்க குடியேற்றத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் அமெரிக்காவில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் இஸ்ரேல் நாட்டு ஏவுகணைகள் டமாங்கஸ் ராணுவ முகாம்களில் தாக்குதல் நடத்துவதாக சிரியா குற்றம் சாட்டியுள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐபிஓ வெளியிட்ட எஸ்எம்இ நிறுவனங்களின் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரித்திருக்கும் என்று கின்னஸ் கார்ப்பரேட் ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது உயர்வகை பிரிவுகளில் அதிக பயணிகளை கவரும் நோக்கில் அந்த வகுப்பில் பயணிக்கும் வாடிக்கையாளர்கள் பயணத்தின் பயன்படுத்துவதற்காக மடிக்கணினிகளை வழங்க ஏர் விமான போக்குவரத்து நிறுவனம் பரிசீலித்து வருகிறது இந்தியாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி தனது புதிய சிறிய வகை காரின் மாதிரி வடிவமைப்பை டெல்லியில் அடுத்த மாதம் நடைபெற மிகப்பெரிய ஆட்டோ எக்ஸ்போ வாகன கண்காட்சியில் அறிமுகப்படுத்தவிருக்கிறது விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் தென்னாப்பிரிக்கா வேக புயல் கேசியோ ரபாடா இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சனை பின்னுக்கு தள்ளி ஐசிசி டெஸ்ட் பந்துவீச்சு தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார் நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள நான்கு நாடுகளுக்கிடையேயான ஹாக்கி தொடரில் கலந்து கொள்ள இருக்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அணியில் கோல் கீப்பர் பி ஆர் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டி கிரிக்கெட் தொடரில் திருநெல்வேலியில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட ஆட்டங்களில் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி பள்ளி அணி சென்னை டான் பாஸ்கோ அணிகள் திரைச்ிகள் சமுதிர கனி இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் நாடோடிகள் இரண்டாம் பாகம் உருவாக உள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது நடிகர் சங்கத்தின் டிரஸ்டி பதவியில் இருந்து சேகர் ராஜினாமா செய்துள்ளார் அரவிந்த் நடிப்பில் உருவாகியுள்ள பாஸ்கர் ஒரு ராஸ்கல் திரைப்படம் பொங்கல் வெளியீடாக இருந்தது தற்போது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது ஆர் விமல் இயக்கத்தில் விக்ரம் நடிக்க உள்ள மகாவீர் கர்ணா திரைப்படம் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் பொருட்களவில் உருவாக உள்ளது